வெறுத்தால் அவனது சொத்தும் அவனது ரத்தமும் அவனது கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் உள்ளது என்று நபிஹா அலிஹி வசல்ல கூற நான் கேட்டுள்ளேன் முஸ்லிம் இரண்டு மூன்று